தலைப்பு வாழ்க்கை வாழ்க்கையை வாழும்போதே ரசித்து வாழுங்கள் ஏனென்றால் எப்பொழுது எதை இழப்போம் என்று நமக்கே தெரியாது வாழ்க்கை என்பது யாராலும் எழுதப்படாத கணக்கு அன்புடன் நட்டினையின் கவிதைச் சிறலுக்காக புத்தர்ஜி ரேவதி கணேசன்